நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு தொளிக்காக உங்கள் நலமையிலும் ஆஸ்மா நோய் மூக்கடைப்பு போன்றவற்றை எளிதில் குணமாக்க ஆடாத்தோட இலை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அதை நன்றாக சுருட்டி கட்டி வைத்து வெயிலில் காய வைத்து நெருப்பில் காட்டி அதிலிருந்து வரும் புகையை சுவாசித்தால் ஆஸ்மா மூக்கடைப்பு எளிதில் குணமாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்